ஆழ்வார்கள் வாழி அருளிச்செயல் வாழி தாழ்வாதமில் குறவர்தாம் வாழி ஏழ்பாறு முய அவர்கள் உரை தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து விசதவாக் சுவாமி மணவாளமாமணிகள் ஆழ்வார்களுடைய நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தையும் அவற்றிற்குரிய வியாக்கியானங்களையும் அது சார்ந்திருக்கும் சம்ஸ்கிருத வேதத்தையும் பல்லாண்டு பாடுகிறார் நாம் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய பணி இது மங்களாசாசனம் செய்வது ஒரு கைங்கரியம் பெருமானை திவ்வதேசங்கள் தோறும் சேவித்து அவன் குணங்களிலே ஆழ்ந்து நாம் அவனுக்கு பல்லாண்டு பாடி தொண்டுபுரிய வேண்டும் இதை விளக்கவே ஆழ்வார்களுடைய அவதாரம் அதிலும் இதில் தனிச்சிறப்பு பெற்றவர் கடைக்குட்டியான திருமங்கை ஆழ்வார் திவ்வதேசங்களில் பிராவண்யத்தோட தொண்டு புரியுங்கள் உங்களுக்கு பெருமான் அருள் புரிவான் திருத்தலங்களில் அன்பில்லாமல் தொண்டு புரியாமல் எப்படி வைகுந்தத்தை அடைய முடியும் இதுதான் திருமங்கையாழ்வாரின் உபதேசம் நான் சொல்லும் பத்து பாசரங்களை நீங்கள் திரும்ப சொன்னால் விண்ணுலகத்தை அடைவீர்கள் இது உண்மை என்று அடிக்கடி திருமங்கையாழ்வார் வந்தார். ஆனால் நாம் வியக்கத்தகும் வகையில் இவ்வுபதேசத்தை பெருமானுக்கே செய்தார் திருமங்கம் அண்ணன் எப்போதும் भगवान ஆழ்வார்களுக்கு உபதேசிப்பான் மயர்வர மதிநலம் அருளுவான் நாம் அறிவோம் ஆனால் ஒரு மாறுதல் வேண்டாமா திருமங்கையாழ்வார் பகவானுக்கு உபதேசிக்க விளைகிறார் என்னிடத்தில் காலக்ஷேபம் பண்ண விருப்பமானால் பகவானே எனக்கு சீடனாக உட்கார் நான் உனக்கு கொடுக்கிறேன் என்று திருமங்கையாழ்வார் சாதிக்கிறார் இப்படி கூட இருக்குமா பெருமானுக்கு போய் ஆழ்வார் உபதேசிக்க இயலுமா என்று நமக்கு தோன்றும் அது நடந்துள்ளது அதுதான் வியப்பு எந்த திருத்தலத்தில் இது எப்படி நடந்தது என்று பார்க்க போகிறோம் நாம் சோழ திருத்தலங்களை சேவித்துக் கொண்டு வருகிறோம் ஓரோரு திருத்தலத்துக்கு தனிச்சிறப்பு இப்போது நாம் பார்க்கப் போவது அற்புதமான ஊர் தர்சன புஷ்கரணி கரையிலே பகவான் நீண்ட நடிக திருக்கோலத்தோடே கண்ணனாகவே சேவசாதிக்கிறார் ஐந்து கிருஷ்ணக்ஷேத்திரங்களுள் ஒன்று கண்ணமங்கையுள் கண்டுகொண்டேன் என்று காதலால் கலிகன்னி உரை செய்த வண்ண ஒன் தமிழ் ஒன்பதோடு ஒன்று இவை வல்லராய் உரைப்பார் மதியம் தவள் விண்ணில் விண்ணவராய் மகிழ் வெய்துவர் மெய்மை சொல்லில் வெண்சங்க முன்னேந்திய கண்ண நிந்தனக்கும் குறிப்பாகில் கற்கலாம் கவியின் பொருள்தானே இது திருமங்கையாழ்வாருடைய பாசுரம் ஹே வெண்சங்க முன்னேந்திய கண்ண கண்ணனே திருக்கண்ணமங்கை பத்தராவி பெருமானே உனக்கும் தேவையானால் கூறு நாம் உமக்கு அர்த்தங்களைச் கொடுப்போம் மெம்மை சொல்லில் வெண்சங்கம் முன்னேந்திய கண்ண நிந்தனக்கும் குறிப்பாகில் கற்கலாம் கவியின் பொருள்தானே யான் நாலு கவி பெருமாள் என்னுடைய கவியின் பொருள் அவ்வளவு சுலபத்தில் விளங்காது நீயாக இருந்தாலும் என் சீடனாக இருந்துதான் காலக்ஷேபம் செய்ய வேண்டும் என்ன ஒரு பெருமை திருவங்கை அழ்வாருக்கு நாலு கவி பெருமாள் என்றே கொண்டாடப்பட்டவர் சதுஷ்கவி என்று வடமொழியில் சொல்லப்பட்டவர் கேட்டு கொள்ள கண்ணனுக்கு விருப்பம் இருக்காதா ஆனால் என் செய்வான் அவனுக்கோ அர்ச்சாவதாரத்தில் இருக்கிறோம் என்று நிர்பந்தம் சட்டென்று கீழே கையை கட்டி கொண்டு வாயை புதைத்து கொண்டு ஆழ்வாரிடத்தில் காலட்சேபம் பண்ண முடியாது அடுத்தவிடுப்போம் திருமங்கையாழ்வாரோ கலிகன்றி தன்னுடைய ஆயிரக்கணக்கான பாசுரங்களால் கலியையே ஒழித்தவர் அடுத்து கலிகன்னி தாசர் பிறக்க போகிறார் வேற ஆறுமல்ல திருமங்கையாழ்வாரே மறுபடியும் பிறவி எடுத்தார் நம்பூர் வரதாச்சாரியர் நம்பிள்ளை என்னும் மகாச்சாரியராக திருவாய்மொழிக்கு ஈடு முப்பத்தாறாயிரப்படி வியாக்கியான உபன்யசித்தவர் திருமங்கை ஆழ்வார் கார்த்திக மாசம் கார்த்திக நட்சத்திரத்தில் அவதரித்தவர் கார்த்திகையில் கார்த்திக அவதரித்தார் அவர் தான் இனி நம்பிள்ளைக்கு சீடர் யார் திருக்கண்ணமங்கை கண்ணன் கண்ணனின் அவதார தினம் ஏது ஆவணி மாசம் ரோகிணியின் அவரே மறுபடியும்சதவாக் நிதம்பமாக பேசவல்ல வியாக்கியான சக்கரவர்த்தியான பரமகாருடிகரான பெரியவாச்சான் பிள்ளையாக பிறந்தான் கண்ணனே பெரியவாச்சான் பிள்ளை அவரோ ஆவணி ரோகிணியில்தான் அவதரித்தார் ஆக திருமங்கையாழ்வார் நம்பிள்ளையாகவும் கண்ணனே பெரியவாச்சான் பிள்ளையாகவும் அவதரித்து நம்பிள்ளை எல்லா அர்த்தங்களையும் தன் சீடரான பெரியவாச்சான் பிள்ளைக்கு உபதேசித்தார் என்பது சரித்திரம் இந்த நிகழ்ச்சியில் இருந்து நாம் அறிந்து கொள்வது பெருமானே பாடல்களுக்கும் விருப்பப்படுகிறான் செல்வோம் திருமங்கை ஆழ்வாராலே பாடல் பெற்ற ஊர் என்று பார்த்தோம் ரொம்ப அற்புதமான திருத்தலம் அவ்வூரை பற்றி ஆழ்வார் மற்றொரு தனிப்பாடலில் கூறுகிறார் மண்ணாடும் வெண்ணாடும் வானவரும் தானவரும் மட்டுமெல்லாம் உண்ணாத பெருள்ளம் உாமல் தான் விழுங்கி கொண்ட கண்ணாளன் கண்ணமங்கை நகராளன் கடல் சூடி அவனை உள்ள தெண்ணாத மானிடத்தை எண்ணாத போதெல்லாம் இனியவாறே என்று கூறுகிறார் அதாவது கண்ணாளன் கண்ணமங்கை நகராளன் கண்ணமங்கையில் வசிக்கும் பத்தராவி பெருமான் அவன் கடல் சூடி அவன் திருவடிகளை தலையாறச் சூடி அவனை உள்ளத்து எண்ண வேண்டும் அப்படி எண்ணாத மானிடத்தை அப்படிப்பட்ட மனிதர்களை எண்ணாத போதெல்லாம் நான் எவ்வப்போது எண்ணவில்லையோ அப்போதெல்லாம் எனக்கு இனிக்கிறது என்று திருமங்கி கூறுகிறார் ஆக நாம் திருக்கண்ணமங்கை பெருமானை எண்ண வேண்டும் எண்ணாதவர்களோடைய தொடர்பை விட்டுவிட வேண்டும் அது மட்டுமா ரொம்ப ஆச்சரியமான ஒரு பாடல் ராமானுஷ நூத்தந்தாதி ராமானுசரை பற்றியதுதானே திவ்வதேசங்களை பாடவா வந்தது ஆனால் திருவரங்கத்தமுதனார் பாடுகிறார் முனியார் துயரங்கள் முந்திலும் இன்பங்கள் மொய்த்தடிலும் உலகில் இனியானை எங்களி ராமானுஷனை வந்தெய்தினரே ராமானுஷர் எப்படிப்பட்டவர் நீலந்தனக்கு உலகில் இனியான் திருமங்கி ஆழ்வாருக்கு மிக இனியவர் இராமானுஷர் அவர் எப்படிப்பட்டவர் கண்ணமங்க நின்ை கலவரவும் தனியான திருமங்கையாழ்வாருக்கு அடைமொழி கூறும் போது திருக்கண்ணமங்களை பாடிய நீலன் என்கிறார் ஓ அவருக்கு பெயரே பட்டமே அதுதானா கண்ணமங்கை பாடினான் என்றுதான் பட்டம் போலும் இப்படியாய் பலவிடங்களிலும் திருமங்கையாழ்வாரை ஈறு அவரையே சேர்த்து கொண்டவன் பிள்ள கூறுகிறார் கருத்தினால் வாக்கினால் நான் நான்மரையும் காணா ஒருத்தனை நீ நெஞ்சே உணரில் பெருத்த முகில் மங்கை கண் வரை கண் திருவரங்கம் கண்ணமங்கை ஊர் என்று காண் நம் கருத்தாலோ வாக்காலோ சொல்ல முடியாத உயரத்தில் திருக்கண்ணமங்கை பெருமான் உள்ளான் வாஸ்தவன் தானே அந்த பெருமான் என்ன சிறு வடிவத்தில இருக்கிறார் நெடு நெடுவென்னு உயர்ந்த வடிவம் நாம் நிமிர்ந்து பார்த்தால் தான் ஹாரத்தியே சேவிக்க முடியும் ஆழ்வார் பாடிய திருக்கண்ணமங்கையை அடைவோம் தரிசன புஷ்கரணி வாயிலில் நம்மை வரவேற்கிறது இந்த புஷ்கரணியை கண்ட மாத்திரத்திலேயே பாபங்களெல்லாம் விலகி போகும் சந்திரனுக்கு ஏற்பட்ட குற்றத்தை போக்கி கொள்ள இந்த புஷ்கரணியில் நீராடித்தான் பெருமானை தொழுதான் சாபம் தீர்ந்தான் அதோடு மட்டுமல்ல இந்த புஷ்கரணி தீர்த்தத்தை எடுத்துத்தான் இத்திருத்தலத்தே தவம் புரிந்த தாயாருக்கு அபிஷேகம் பண்ண தாயார் கண்ணமங்கை நாயகி தாயார் அபிஷேகவல்லி தாயார் ஆனாள் அபிஷேகமா தாயாருக்கு எதற்காக அபிஷேகம் நடந்தது வரலாறு காண்போம் திருப்பார்க்கடலில் தோன்றிய திருமகள் வெளியே வந்தாள் கையில் பிடித்த மாலையை கணவனான திருமால் திருக்கழுத்தில் சேர்க்க வேண்டும் அவனை பார்த்தவுடன் நாரீணாமுத்தமாவதூகு பெண்கள் குலத்துக்கே தலைவி பெண்களுக்கே தனம் சொத்து லஜை வெட்கம் அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு அப்ப மகாலட்சுமி பெண்களுக்கு தலைவிக்கு எவ்வளவு நாணம் ஏற்பட்டிருக்கும் அதுவும் ஊர் புருஷனா பெயர் வைத்த மனிதனா புருஷோத்தமன் பகவான் அவனை பார்த்தவுடன் ஏற்பட்ட வெட்கத்தில் ஷட்டென்று அருகே போக மாட்டாமல் நிலையில் திருக்கண்ணமங்கையை அடைந்தாள் இதுவோ கிருஷ்ணாரண்ய க்ஷேத்தம் இங்கிருந்து பெருமானை குறித்து தவம்புரிய தொடங்கினாள் பகவானும் சரி நாம் இவளை போய் திருக்கல்யாணம் பண்ணிக்கொள்வோம் என்று தன் திருவுள்ளத்தில் முடிவெடுத்து முப்பத்து முக்கோடி தேவர்களையும் திருக்கல்யாணத்துக்காக வரச் சொன்னார் அனைவரும் வந்து சேர்ந்தார்கள் பெருமானும் அங்கிருந்து புறப்பட்டார் விஸ்வக்சேனரிடத்தே நல்ல நாள் கூறியும் நாம் போய் திருமகளை திருமணம் புரிவோம் என்று சொன்னார் தன் திருப்பார்கடலிலிருந்து எழுந்திருந்தார் பெரும் கடல் அல்லவா பார்க்கடல் வெளியே வந்து இத்திருத்தான் திருநாமம் பகிர் சிந்து கடலுக்கு புறமே பெரும் திருவுருவத்தோடு வந்தபடியால் இவனுக்கு இப்பெயர் ஏற்பட்டது இந்த லக்ஷ்மி தவம் இயற்றியபடியாலே இது லக்ஷ்மி வனம் என்றும் கொண்டாடப்படுகிறது இவனே பக்தல பெருமான் பத்தராவிருமான் கிழக்கு நோக்கி நின்ன திருக்கோலத்தில் பெருத்த உருவத்தோட நிற்கிறார் கண்ணமங்கை தாயார் அபிஷேகவல்லி தாயார் தரிசன புஷ்கரணி உட்பல விமானம் மேலும் இரண்டு வரலாறுகள் முப்பத்து முக்கோடி தேவர்களும் வந்தார்கள் திருக்கல்யாணம் நடைபெற்றது அவர்கள் அந்த ஊரை விட்டு போக விருப்பம் ஆகவே இன்றும் தேனீக்கள் வடிவத்தில் தாயார் சன்னதியின் ஓர் புறத்தில் அங்கேயே இருக்கிறார்கள் தேனீக்களை நாம் சேவித்துக் கொள்ளலாம் அவர்களும் திருமண நிகழ்ச்சியில் கொண்டு இன்ன இருக்கிறார்கள் இவையெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் திருமங்கி ஆழ்வார் இந்த பெருமானை பத்து பாடல்களால் பாடுகிறார் பெரும்புற கடலை அடலேற்றினை பெண்ணையானை எண்ணில் முனிவர் கருள் தரும் தவத்தை முத்தின் திரள் கோவையை ஆவியை நித்தில தொத்தினை அரும்பினை அலரை அடியேன் மனத்தாசையை அமுதம் பொதியின் சுவை கரும்பினை கனியை சென்று நாடி கண்ணமங்கையுள் கண்டுகொண்டேனே இவனே பெரும் புறக்கடல் அடலேறு பிராபியம் பகவான் ஆசிரிதர்களுக்காக தன் திருவடியை பணிந்தவர்களுக்காக எதையும் செய்பவன் எம்பெருமாள் பத்தர்களுக்கு ஆவி பத்தராவி அது மட்டுமா பக்தர்களை தனக்கே ஆவியாக கொண்டவன் வாசுதேவ சர்வமிதி சமஹாத்மா சுதுர்லவா இது கண்ணனுடைய கீதா வாக்கியம் வாசுதேவனே எல்லாம் சொல்லும் மகாத்மா தேடினாலும் கிடைக்கவில்லை அர்ஜுனா என்று வருத்தப்பட்டான் கண்ணன் ஆத்மா நாம் மகாத்மா பகவான் ஆனால் கண்ணனோ ஒரு ஜீவாத்மாவை வாசுதேவனே உண்ணும் சோறு நீர் தின்னும் வெத்தலையும் எல்லாம் என்று சொல்லும் ஒரு ஜீவனை மகாத்மா என்று சொல்லுகிறான் என்னால் அந்த பத்தனையே தனக்கு ஆவியாக கொண்டதான் அத்தன அர்த்தம் இதைப் பத்தி அழகமனவாள பெருமாள் நாயனார் கூறும் போது ஆத்மாவென்னு அவன் மதம் தோன்றும் நாம் அவனுக்கு ஆவியாகலாம் பத்தி தலையெடுத்தால் நாம் பக்தர்களாக இருந்தால் பகவானுக்கே ஆவியாகி விடலாம் அதை இந்த திருத்தலத்தே பத்தராவி பெருமானிடத்தில் தெரிந்து கொள்ளுகிறோம் அதோடல்ல நாதமுனிகளுடைய சச்சிஷர் திருக்கண்ணமங்கை ஆண்டான் என்னும் மகாச்சார்டர் எழுந்துருளியிருந்தார் அவர் இந்த திவ்வதேசத்து பெருமானை சேவித்துவிட்டு ஒரு நாள் வெளியே வந்து கொண்டிருந்தார் அப்போது இரண்டு நாய்கள் வாசலில் சண்டையிட்டிருந்தன ஒன்றுக்கொன்று கடித்து குதறிக்கொண்டது நாயின் யஜமானர்கள் வந்தார்கள் என் நாயை கடித்தது உன் நாய் என் நாய் சண்டை இருவருக்கும் கைகலப்பு கத்திய உருவிக்கொண்டு குத்திக்கொள்ளச் சென்றார்கள் இவை அத்தனையும் பார்த்திருந்த திருக்கண்ணையாண்டான் திடுக்கிட்டான் ஒரு நாயை காக்கவா அதன் சொந்தக்காரன் இத்தனை பாடுபடுவான் அப்படியெனில் ஜீவனான என்னை காக்க என் பெறுவான் எத்தனை முயற்சி எடுப்பான் அவன் என்னை படைத்ததோ ஜெகத்தை சிருஷ்டித்ததோ ஞானத்தை கொடுத்ததோ சாஸ்திரத்தை கொடுத்ததோ பகவானை அவதரித்ததோ ஆழ்வார்களை ஆச்சார்டர்களை அவதரிப்பித்ததோ இத்தனையும் எனக்காக அப்படி இருக்கும் நான் எப்படி என்னை காத்து கொள்ளும் முயற்சியில் இறங்குவேன் செய்யக்கூடாது என்னுடைய ரக்ஷா பரம் என்னது அல்ல அது அவனது என்று உணர்ந்து கொண்ட திருக்கண்டமங்கை ஆண்டான் ஸ்வ விட்டார் தான் செய்த அனைத்தையும் துறந்து அந்த பெருமான் திருக்கண்டமங்கை பத்தராவி பெருமான் திருவடிகளிலேயே நித்தியம் கைங்கரியம் பண்ணிக்கொண்டு வேற எதையுமே பார்க்காமல் தான் அவன் சொத்து என்ற உயர்ந்த எண்ணத்தோடே கூட அங்கேயே இருந்தார் பரமபதமாகற திருநாட்டை அலங்கரித்தார் என்பது சரித்திரம் ஏற்றினை இமயத்து மருந்தினை ஆற்றலை அண்ட தப்புற துய்த்திடும் ஐயனை கையில் ஆழி ஒன்றேந்திய கூற்றினை குருமாமணி குன்றினை நின்ன ஊர் தொத்தினை காற்றினை புனலை சென்று நாடி கண்ணவங்கையுள் கண்டுகொண்டேனே என்று திரு முதல் கீழே திருநன்னவூர் திருக்கண்ணமங்கை வரை அர்ச்சாவதாரத்தையே அனுபவித்தேன் என்று திருவங்கையாழ்வார் கூறுகிறார் இப்படி ஆச்சாரியராலே ஆழ்வாராலே பல பக்தர்களாலே அனைவராலும் பேர் பெற்றிருக்கும் ஊர் இவ்வூருக்கு தனி சிறப்பு இங்கு எழுந்தலுடையிருக்கும் கருடன் இவர் கட்டம் புடவைதான் சாத்தி கொள்ளுவார் இந்த கருடனுக்கு அமுத கலசம் எப்போதும் சமர்ப்பிக்கப்படுகிறது இங்கிருக்கும் அர்ச்சக அந்த கருடனிடத்தை வேண்டி நம்முடைய பிரார்த்தனை நிறைவேற்றி கொடுப்பார் கருடனை சேவிப்போம் அபிஷேகவல்லி தாயாரை முப்பத்து முக்கோடி தேவர்களுக்கு அருகே நின்று கொண்டு சேவிப்போம் கண்ணமங்க பெருமானை கழுத்து வலிக்க நிமிர்ந்திருந்து நாம் கண்கள் கழிப்ப சேவிப்போம் அத்தராவி பெருமானின் கனிந்த முகத்தையும் அழுத்தின திருவடிகளையும் பற்றிக்கொண்டு கொண்டு திருக்கண்ணமங்கை ஆண்டானின் நிலையை அடைந்து அவசியம் நாமும் உய்வடைவோம் என்று வேண்டிக்கொள்கிறேன்